வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் 3 மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு எட்வர்ட் பொன்வெஞ்சர் என்ற ஆங்கில கப்பல் இலங்கை தீவின் காலி நகரை வந்தடைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜான் ஜார்விஸ் என்பவர் யாழ்ப்பாணத்தின் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு இலி நோய் ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி ஓராவது மாநிலமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் பல்ராட் என்ற இடத்தில் தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது படையினர் சுட்டதில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் ஹென்றி பிளேக் என்பவர் பிரிட்டிஷ் இலங்கையின் ஆளுநராக நியமனம் பெற்று கொழும்பு வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவீன கால நியான் ஒளி நியான் லைட் முதல் முறையாக ஃபாரிஸில் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பால்கன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பல்கேரியா கிரேக்கம் மான்டெனிக்ரோ செர்பியா ஆகிய நாடுகள் ஒட்டமான் பேரரசுடன் போர் நிறுத்த கண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இருபது ஆண்டுகள் கட்டுமான பணியின் பின்னர் கியூபெக் பாலம் திறக்கப்பட்டது இப்பாலம் கட்டி முடிக்கப்படுவதற்குள் இரண்டு தடவைகள் உடைந்து இடிந்து விழுந்ததில் எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது லாரலன் ஹார்டி திரைப்படம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரீஸில் கம்யூனிஸ்டுகளுக்கும் அரசு படைக்கும் இடையில் உள்நாட்டு போர் மூண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் கிறிஸ்டியன் பெர்னார்டு தலைமையில் உலகின் முதலாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை ஐம்பத்தி மூன்று வயது லூயிஸ் வாஸ்கான்ஸ்கி என்பவருக்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹயத்துல்லா ருகல்லா கொமைனி அவர்கள் ஈரான் நாட்டின் உயர் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் போபால் நகரில் யூனியன் கார்பைட் நிறுவனத்தில் இடம்பெற்ற நச்சு வாயு கசிவில் 3,800 பொதுமக்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர் ஒன்றரை லட்சம் முதல் 6 லட்சம் பேர் வரையில் இந்த விபத்தில் காயமடைந்தனர் இவர்களில் ஆறாயிரம் பேர் பின்னர் இறந்தனர் உலகில் இடம்பெற்ற மிக மோசமான தொழிற்சாலை விபத்து இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மால்டாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ் சோவியத் அதிபர் மிக்கேல் கார்பச்சேவ் ஆகியோர் பனிப்போர் முடிவடையும் கட்டத்தில் உள்ளதாக அறிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு உலகின் முதலாவது குறுஞ்செய்தி தனி மேசை கணினி ஒன்றிலிருந்து ஓடஃபோன் தொலைபேசி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நில தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவது தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா தவிர்த்த நூற்றி இருபத்தி ஓரு நாடுகள் ஒட்டாவில் கையெழுத்திட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஏழுநூற்றி ஒன்பது வீழ்த்தி உலகில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற உலக சாதனையை படைத்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் ஃபோஃபா சூறாவளி தாக்கியதில் நானூற்றி எழுபத்தி பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வியாழன் கிரகத்தின் நிலாவான இமாலியா கலிபோர்னியாவின் கோலரங்கத்தில் சார்லஸ் பெரின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் மார்ஸ் மூன்று விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கியது செவ்வாயில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் எதுவாகும் எனினும் அதன் பின்னர் இதன் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வியாழன் கிரகத்தின் மிக அருகிலான முதலாவது படங்களை பைனீர் பத்து விண்கலம் பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நோக்கி நாசாவினால் ஏவப்பட்ட செவ்வாய் மார்ஸ் ரோவர் விண்கலம் செவ்வாயின் வளிமண்டலத்தை அணுகிய தனது தகவல் தொடர்பை இழந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜப்பான் ஜேயூ மூன்று என்ற சிறுகோளை நோக்கி ஆறு ஆண்டுகள் திட்டமாக ஹைபுசா 2 என்ற விண்கலத்தை தனேஷிமா விண்வெளி மையத்திலிருந்து ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சாமுவேல் கிராம்டன் ஆங்கிலேய கண்டுபிடிப்பாளர் நெசவு துறையின் முன்னோடி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ரோலன் ஹில் நவீன அஞ்சல் சேவையை கண்டுபிடித்த ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நா கதிரை வேர் பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குதிராம் போஸ் வங்காள புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிம் டாய் ஜுங் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற தென்கொரிய அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாராஜபுரம் சந்தானம் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு விஜயகுமார் மல்கோத்ரா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெல்லை ஆ கணபதி தமிழக சிறுவர் புதின எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவை கிழார் தமிழக தமிழறிஞர் வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியான் சந்த் இந்திய ஹாக்கி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முடியரசன் தமிழக கவிஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அனுத்தமா தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேவானந்த் இந்திய நடிகர் இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் கியூபா நாட்டில் மருத்துவர் தினம் இன்று மேலும் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே